வணக்கம் மார்ச் 28 எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சங்க இலக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது 2. இயற்கையை வர்ணிக்கும் நூல் அழகின் சிரிப்பு 3. நாட்டுப்புற பாடல்கள் ஏழு வகை நான்கு விஷங்களை பற்றி ஆராய்ச்சி செய்பவர் டாக்சிகாலஜிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார் இந்நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கி என்ற வாருங்கள் இனி இன்றைய நற்றணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. மனைக்கு விளக்கம் மடவாள் என தொடங்கும் நூல் எது இரண்டு வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது எது 3. தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் 4. உலகிலேயே மிகப்பெரிய வைரச் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி